குருநாதனாக வந்து எனக்கு எல்லாவற்றையும் அருளினாய் என்னும் அறிவித்து ஆணவும் கண்ணும் மலத்தை அறிவித்து முதலாய முதல் வந்த பெருமான் திருமணியை அதுக்கு எனக்கு ஏதாவது அருகதம் உண்டா கிடையாது உன் கருமையினால் செய்த எனக்கு அருகதே இல்லை நம்மையும் ஊர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மைய அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே அருமையான பாட்டு செம்மை மதம் அறியாசும் திரிவேனி மும்மை மதம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஊர் பொருளாய்க்கு நாய்சிபிகை ஏற்றுவித்து அம்மையன கருடையவார் ஆர் பெறுவார் அச்சோவி ஆகவே பெருமானை அடைய எது நீங்கும் மலங்கள் நீங்கும் மலமாயி தன்னோடு வல்வினை இன்றி என்று சொல்லி ஒரு பார்மியாக வைத்து சொல்லுகிறார் இப்பொழுது பசி விடுத்தது இதை சாப்பிட்ட உடனே பசி நீங்கிட்டு பத்தி வைத்து வீடு உணர்ந்தவர் பழவினை தொடர் போல் பக்தி வைத்து அவனுடைய திருவடியை அணுக அணுக அணுக இந்த மலங்கள் எப்படி தாமே நீங்குமோ அது அந்த தயிர் சாப்பிட சாப்பிட சாப்பிட அந்த பசி நீங்கிட்டு என்று சொன்ன ரொம்ப அருமையான பகுதி இப்படி சொன்ன முடிந்தது உடனே என்ன பசி நீங்கிச்சு ஆனால் தாகம் வந்துட்டு தாகம் வந்துட்டு அப்ப இது வரைக்கும் தண்ணி குடிக்கலன்னு தெரியுது தண்ணீர் குடிக்கலன்னு தெரியுது தண்ணி குடிக்கப்படாது கூடுமான வரை இடையில தண்ணீர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது டாக்டர்லாம் சொல்லுவாங்களே உணவு முடிகிற வரைக்கும் இடையில தண்ணீர் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அங்கே விகீட்டா சாப்பிட கூடாதுன்னு அர்த்தமில்ல பொதுவாக நல்லது சொல்றேன் அந்த மோர் சாதமும் பிறகு தண்ணீர் சாப்பிடுறது போது குடிச்சா போதுமா முடியாது பெரிய கடலையும் வச்சு என்ன பண்ண பார்த்தார் அவருக்கு தண்ணி வேணும் என்ன பண்ணார் மேலே இருக்கிற அம்மா உட்கார்ந்துருந்தான் யார் கங்கை எங்கேம்மா தண்ணி பசிக்குது ரொம்ப தாகமாக இருக்குங்கிற என்ன பண்ணுற என்ன பண்ணுற சுவாமி நீ ஒரு ஆறாக எடுத்து அப்படி வந்தீங்கன்னா அவன் தண்ணி அப்போ தான் சாப்பிட்டு பாவம் இப்போ யாருக்கு இறங்க வேண்டியிருக்குப்ப நல்லா தலைமையில் இருந்த கங்கைக்கு இப்பொழுது தண்ணி ஆறாக வரணும் வைகையாக வரணும் வரணும் அப்போ அந்த அம்மா வேண்டிக்கிட்டாலாம் பெருமாணி இது மாதிரி என்னை இப்படி கீழே இங்கே இறங்கும்படியா செய்ய செஞ்சீங்க யாருக்காக பகீரதன் வேண்டுனா அப்ப ஒரு தரம் வந்தேன் இப்பவும் கேட்கறாங்கிறதா வர சொல்றீங்க ஆனா உங்க ஆணையம் இருப்பதற்கு நான் யார் இல்லை உங்க ஆணையை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அப்படின்னா என்ன சொல்றா அன்று எம்பிரான் ஆணையால் பகீரதன் பொருட்டு சென்று நீ ஒரு தீர்த்தமாய் ஒன்று எங்கே என்ன நீரா போய் புனித கங்கையாக புனித நீராக நீ இருப்பாய் என்று வந்தேன் ஏற்கனவே வந்தேன் அல்லவா பனித்தியல் அன்னைக்கு அப்படிதான் என்ன அனுப்பிச்சேன் இன்று எனக்கு ஒரு நீ ஆறா போகணும்னு சொல்றேன் சரிங்களா போகிறேன் ஆனா போனால் என்ன வேணும்னு கேட்டார் நான் அந்த ஆறாக போவதில் உடைய ஆணையம் மறுக்கல ஆனாலும் எனக்கு ஒரு வரம் என்னன்னு நான் அந்த வையே போகிற மாருங்க அந்த மாதிரி போகின்ற பொழுது என்ன தண்ணீரை வந்து நீராட மாட்டான் ஏன்னா மார்ஜி மாசம் வச்சுருங்க சரி சார் குளிரது ஆனால் குளிக்கணும் என்ன பண்றது கண்ணால பார்த்துங்க சார் போதும் என்று சொன்னாலே அந்த பாவம் போகணும் தண்டு பார்த்தவர்கள் பாடிந்து ஆடினோரு தண்ணீர் அருமையாக காணாத மாதிரி மொய்யார் தரம் பொய்கி புக்கு முகேரண கையால் குடைந்து உன் கடல் பாடி அப்படிங்கிறார் இறங்குடா அவன நல்ல இறங்கி குளிச்சாலும் சரி அவர்களுக்கும் செங்கையாலேனும் பரிசித்தோர் இது கொஞ்சம் கையால் ஆகாதால ரெண்டும் கட்டாமல் என்னென்னா அதை பார்த்துட்டு போகவும் மனசு இல்லை இறங்கி குளிக்கவும் முடியல போடவும் முடியலை என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு மாற்று இறங்கி சிவத்து அப்படித்த தள்ளு தெளிச்சுட்டா போதும் தள்ளுதளிச்சுட்டா குளித்த மாதிரி ஒரு பாவம் ஒரு ஒரு மனசுக்கு அமையும் மனநிம்மதி அதனால் செங்கயாலேனும் பரிசித்தோர் சவத் தொடர்ச்சியின் பற்று விட்டு உள்ளத்து உருகித்து பார்த்தாலும் சரி நீராடினாலும் சரி கையினால் அப்படி சொட்டுப்படி தள்ள தெரிஞ்சிட்டாலும் சரி அவர்களுக்கெல்லாம் இந்த பலவினியை நீக்கி உன்னுடைய திருவடி பேற்றி தரணும் அது எனக்கு கொடுத்தா நான் கீழே போறேன் அப்படி இல்ல ஏன்னா பிறர் எல்லாம் நன்றி பெறுவதற்கு எதுவாக என்னுடைய அமைப்பு இருக்குமானா அது எனக்கு ஒரு பெரும் பேர் அது நீ ஆணையிடுகிறாய் நான் வேறு யார்ட்டை போய் முறையிடுவேன் அதனால் உன்னுடைய ஆணையை மறுக்கவில்லை இந்த வரத்தை கொடுத்து போமா போ உன்னை பார்த்தாலும் சரி பார்த்தாலும் நினைத்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும் யாரு பள்ளலார் பார்த்தாலும் நினைத்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும்ல இன்பம் பெறுவது எங்களுடைய பெருமான் சொன்ன அவர் சொன்னார் வல்ல சொன்ன திருவாசகத்தில் என்ன பாட்டு நல்ல அருமையான பாட்டு வந்து தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் வந்துடும் பெருமானே உடைய திருவிழியை என்ன செய்ய நினைத்தோரும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அணித்து எழும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்று கொத்தும்பி திருவாசன் நினைத்தோரும் காந்தோறும் பேசுந்தோறும் போதும் என்று ஆனந்த தேன் சொறியும் குறிப்புடையானுக்கே சென்றுவதாய் கொத்தும்பி எவன்டே இப்போய் தினமும் ஒவ்வொரு நாள் ஒரு பூ பூவில் எவ்வளவு தேன் இருக்குது இருக்குது அதை குடிச்சுட்டு ரொம்ப அமைதி கொள்றேன் திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே இது கொஞ்சம் கடைக்கு லேச கடைக்கு தேன் இதுக்கா போய் முக்கிய நினைத்தரும் காண்பொரும் பேசுந்தோரும் எப்போதும் இனிக்குமாச்சு நிரம்ப தேர்ந்திருக்கிறது அங்க போய் ஊதுப்பா அங்க குடி என்று வண்டை ஆற்றுப்படுத்துவது போல நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்தினார் அதுதான் இவர் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும் இத்தனைக்கும் திப்பிக்கும் இனித்த சுவை கரும்பி இதை வச்சு இந்த கண்ணதாசன் பார்த்தேன் பக்க அப்படி போனோம் என்ன கிடையாது ஒவ்வொருத்தராக ஒரு வழி வழியாக போடுறது போட்டோம் எனவே தரிசித்தோர் படிந்து பரிசித்தோர் பவத் தொடர்ச்சியின் பற்றி விட்டு உள்ளத்து உரிசித்து ஓர் விச்சேயும் உணர்வாய் விரிசித்து ஓர் ஒரு மெய் உணர்வால் இது எனக்கு வரணும்னு சொன்னார் உடனே பெருமானு போப்பா அப்படின்னு சொன்னார் பெருக்கெடுத்து வருது குண்டோதனை பார்த்தார் தந்திரவிக்கிப்பானுமாறு பார்த்தான் ரெண்டு கை இப்படி வச்சான் அது பழைய காலம் திருவிழா பணத்தில் அந்த படம் எல்லாம் போட்டிருப்பாங்க பழைய காலம் வேங்கர சாமி நாட்டாருடைய பதிப்புல கழக பதிப்பு இருக்கு அந்த பதிப்பில் கூட நிரம்பிக்கிறேன் குண்டோஸ் வந்து கண்ணமிட்ட படலம் அவன் உட்காந்துருக்க மாதிரி அந்த அன்னமெல்லாம் இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி வந்து தண்ணீர் தீனியது ஒரு பெரிய வயிறு அப்படி ஆறு அப்படியே வரும் இவன் ஆணும் வாயை தரப்போ ரெண்டு கை அப்படி வச்சுக்குவான் மாதிரி தடுத்து வர்ற சங்கி முழுதும் இவங்க வாய்க்குள்ளேயே அப்படிலாம் அந்த படம் போட்டு எல்லாம் வச்சு வளர்க்கணும் பதிப்புகள்லாம் பழைய காலத்தில் அப்படி அதான் அவன் நின்னணும் தண்ணீர் ரொம்ப அருமையாக குடித்தான் ஏன்னா அவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும் இவ்வளவு தண்ணி சாப்பிடணும் இப்ப நம்ம தான் முக்கா வயிறு சாப்பிட்டா கா வயிறு தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்கல்ல மருத்துவ இப்ப இவ்வளவு சாப்பிட்டு ஒண்ணு அதெல்லாம் ஆரே உள்ள போனால்தான் சரியாவது தண்ணி சாப்பிட்டான் இப்பதான் வயிறு பசி நீங்கிட்டு உடனே கேட்டாங்க என்னப்பா இப்ப எப்படி புடிச்சது ஆறு வர்றத பத்தி ஒரு பத்து பேர் பாட்டு முட்டாங்க எப்படி வந்தது அந்த ஆறு என்பதை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையான சந்த அமைப்பில சொல்லி விட்டு அந்த ஆறு வந்ததை பற்றி ஒரு பாட்டு அந்த பாட்டு பற்றி கேட்டா ஒரே அந்த இதெல்லாம் கழிக்கிட்டு வரணும் பாருங்க காவிரி ஒரு காலத்தில் இருந்தது ஆடி மாச தண்ணீருக்கு ஆடி மாத்தர் பேருக்கு தண்ணி நாள் அஞ்சு நாள் சேர்ந்து இருக்கணும் அதுவே அந்த வயலுக்கு கூட்டச்சத்து கலங்களை தண்ணி விட்டாலே அருமையை வயல் வடையும் அந்த உரம் இந்த உரம் எல்லாம் தேவைப்படையில் அது மாதிரி இந்த படிக்காத பாட்டு விட வச்சுக்கோங்க அதுக்கு எழுது எதுவும் இருக்காது போன இருக்காது எழுவாய் இருக்காது பயன இருக்காது எதுவும் இருக்காது தமிழும் இருக்காது எதுவும் ஒரு தமிழ் இப்ப பாடுற கவிதை மாதிரி இருக்கிற கவிதை இதுல எது இருக்கு எது இருக்கு வரும்போது சில பாட்டு அல்ல ஒரு பாட்டு வேணும் இசையும் பொருளும் இல்ல ஒரு அளவும் இல்ல அது என்னன்னா பாட்டுதும் இல்ல இது அந்த ஓட்டுநர் வச்சுக்கிட்டு வர்றாரு அதை அறுபத்தி நல்ல வேலை தூக்கு வருது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையே வச்சுக்க இதெல்லாம் தனியெல்லாம் காலையில கேட்டு வரணும் இன்னொரு அமைப்பு நல்லவேளை திருவண்ணூரில் வைக்கிறது இல்லை திருவண்ணூரில் அந்த வம்பே கிடையாது இந்த விஷயத்திட்டே கிடையாது ஏர்வரும் சிவனே நம்ம பாட்டு கொண்டுலாம் மற்றவங்களை தான் அந்த போச்சு வச்சு இதுல ரசிகர்கள் மேல அதி இது இதுவே நீங்களா பாவம் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி சில பல்லார் கவி போல் கலங்கி படிக்காத செய்த அந்த கவி இருக்குது நீங்க படிக்காமல் சொன்ன என்ன பண்ணுவோம் வேறுமா தப்பாக நினைச்சக்கூடாது படிக்கணும்னு சொல்லி கொடுத்து பிஹெச்சடி பாடணும் தான் கவிதை பாடணும்னு அர்த்தம் இல்லை பிஹெச்சடி பானும்னு பல பேர் கவிதை விட முடியாது அது வேறு சிறு பேரு கல்வி ஆகணும் பேரு அதனால இங்க படிப்பது படிப்பதுன்னு ஒரு கவிதை எப்படி இருக்கணுங்கிறத படிக்கிறது அப்படி படிச்சிருக்கணும் அதைத்தான் கூட ஒன்னையை வந்து எம்ஏ படிக்கணும் அவன் என்ன கவிதை வேணும்னா எதுவும் படிக்கிறது முடியாது பாரதியார் எம்ஏவா அருமையான கவிதை அல்லவா பாரதியாசன் கவிதை இல்லையா தேசிய விமானம் கவிதை இல்லையா அந்த நல்லா பிஹெச்சரியா கிடையாது ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை படிக்காத பத்தி வேற யாரும் பரவாயில்ல அதெல்லாம் அருமையா இருக்கும் தெரியும் ரொம்ப சாதாரண சொற்களினாலே ஆனா ரொம்ப அருமையான இசையோடு கூட அப்படிலாம் வச்சது பாட்டு கொரு புலவன் பாரதியடா அருமையான பாணி நாங்கள் மதிக்கிறோம் சொல்லுக்கு சொல்ல தோன்றுமேயா ஒரு பாம்பின் கால் பாம்பரி என்பது போல ஒரு கவியன் உள்ளத்தை இன்னொரு கவிஞர் இங்க தமிழ் இருக்கிறது இசை இருக்கிறது பொருள் இருக்கிறது மகிழ்கிறோம் என்றால் ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் நெஞ்சத்தோடனும் நல்ல இசை இருக்கணும் நல்ல தமிழ் இருக்கணும் அருமையான நாகரிகமான கலை பண்பாடு வளர்ச்சிக்கு ஏதுவா இருக்கணும் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதை கல்லாதவன் அது போல் கலைஞர் அருமையா சொன்னார் நல்ல படித்தவர்கள் ஒரு பாடல் எப்படி இருக்கணும் அது வெண்பான ஆதரிப்பானு களிப்பான வஞ்சிப்பானு வஞ்சித்துறை எல்லாம் அழகா இலக்கணும் தெரியும் நினைச்ச நேரத்தில் பாடம் தெரியும் பாடம் தெரியும் அந்த மாதிரி நல்ல செம்மாந்த புலவர்கள் இருமாந்த புலவர்கள் இருக்காங்களே அந்த புலவருடைய பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா பலவான் துறை ஒவ்வொரு பாட்டை ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா இது ஒரு இலக்கியத்துறையா இருக்கும் இந்த ஒரு துறை தான் இலக்கணத்துல ஒரு பெரிய அருமையான குறிப்பா இருக்கும் இன்னொரு கருத்து எடுத்துக்கிட்டுன்னு சொன்ன உலகளை பற்றி ரொம்ப ஆழமான கருத்தா இருக்கும் இன்னொரு தொடரை எடுத்துக்கிட்டா அருளிகளை பற்றி சொன்ன வீடு பேட்டை சொல்றதா இருக்கும் அப்படின்னு உங்க ஒரு பாட்டை படித்தோம்னா பல்வேறு துறைகள் அதுல வந்து நமக்கு தெரியும் சுயநலம் தெரியும் அது போல என்னது நல்ல படிக்காத கவிதை ஒவ்வொரு பாட்டிலும் பல்வேறு கருத்துகள் பல்வேறு துறைகள் இருப்பது போல இந்த வையானது அந்த போறது இந்த போறது இந்த பகுதியில் இப்படியாக பல துறைகள் இருக்காங்க அப்படி பல துறைகள் ஏற்புடையதாக வைத்து என்ன சொல்கிறார் மூன்றாவது சொல்லாறு பொருள் ஆழ்ந்து சொல்லாறு தோறும் பொருள் ஆழ்ந்து ஒவ்வொரு சொல்லிலும் ஊரழகு சொல்லுக்கு சொல்லு தோன்று மேயட என்றாரே சொல்லுக்கு சொல்லு அழகு மாதிரி குடிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டு பேசும் குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில வேண்டுமே சிங்க மாதிரி இருக்கலாம் அவன் தவிர வேற யாரும் குறிப்பறிந்து குறிப்பறிந்து காலங்கரு காலம் கருதி வெறுப்புல வெறுப்பில வேண்டுல வேண்டு சொல்ல சொல்லுகிட்டு இருக்க மாதிரி இருக்கீங்களா புலவர் முக்கால் மணி நேரம் ஆகும் அது யோகி அந்த குரல முடிச்சுட்டு சொலல் பேசுறதுக்கு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டு பாப்பா பாப்பா பொருந்து ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருள் ஆழமா சொல்லாறுதொறும் பொருளாள் தெளிந்து அந்த கவிதை படிச்சிட்டம் ஒரே கன்ஃபீப்பருங்க என்னதான் விளங்குறீங்க து பாட்டு படிச்சாலும் பல துறை இருக்கணும் ஒவ்வொரு இடத்திலையும் வந்து ஆழமான பொருள் இருக்கணும் என்ன வீரப்பணம் கேட்டா நல்ல அருமையான மலர்களை எல்லாம் எடுத்துட்டு வரணும் இந்த பக்கத்தில் எல்லாம் நல்ல சந்தனம் கட்டை அயில் கட்டை அதெல்லாம் ஒடிஞ்சி காற்றுல வந்து வச்சுங்க அலியும் அணிஞ்சிட்டு வரணும் இந்த சிலைகளில் புத்துக்கள் வரணும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஒரு ஆற்றுல என்ன வருதுன்னு கேட்டால் என்னென்ன உலகத்துக்கு பொருள் உண்டு அத்தனையும் கிடைக்கும் அப்படி பொருள் ஆழ்ந்துருக்கும் ஒரு ஆறுன்னா ஆனால் பார்த்தா அப்படி தண்ணி பிடி இருக்கணும் கேட்டீங்கன்னா அப்படி பார்த்தா கலக்கமாக இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூசி புத்தெல்லாம் அப்படியே குடிக்கலாம் ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்குது சார் தெளிந்து அப்படி ஒரு ஆறு இருக்கணுமா இல்லை தெளிந்து எல்லும் இருப்பதன்பே அந்த நாட்டு எல்லாரும் பயன் கொள்ளும்படியா இருக்குங்க ஒரு கருத்துரவு உண்டு நீங்க ஐயாதான் அந்த நாட்டை சொல்லலாம் தெரியும் இந்த குற்றான அறிவியலை குளிச்சுன்னு சொன்னா ஒண்ணு நோய் வராது பாபநாசம் தண்ணி சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் நீர் கொள்ளும் சொல்றாங்க உடனே அமர்தாங்க ஏற்கனவே நீர் குண்டு கடுமையா ஜுரம் இருக்கிறவன் பத்து நாள் டைபாய்ட் அடிச்சவன் கூட குளிக்கலாம் எல்லாரும் விழுந்து பயன்படுத்தலாம் அப்படி அந்த ஆறா வந்துதான் ஏன்னா அங்க பெருமாள் தலையிலிருந்து வந்த ஆறம் இல்லவா அதனால ஒரு ஆற்றுக்கு இறக்கணும் இந்த அளவுக்கு இப்படி கம்பர் சொன்னார் கோதாவரி நதியினை கண்டார்னு ஒரு பாட்டு அதை இதை ஒத்து நோக்கி சொல்லணும் ஆகவே கல்லார் கவி போல் கலங்கி கலைமாண்ட கேள்வி வல்லார் கவி போல் பலவான் துறை தோன்ற வாய்த்து செல்லாறு தோறும் பொருள் ஆழ்ந்து தெளிந்து தேயத்து எல்லாரும் வீழ்ந்து பயன் கொள்ள அந்த மாதிரி அந்த பேராறு வந்ததான் அந்த பேராட்டைதான் போய் அப்படியே போய் குடிச்சான் பிடிச்ச உடனே பசி நீங்குச்சு பசி நீங்கின ஒரே பாட்டை பா அல்லவா என்ன என்ன அதனால் எங்கள் பெருமானும் பசி கொடுத்தவங்க அப்படி செய்தார் அருமையான சாப்பாடு தண்ணி கொடுத்தா இந்த மாதிரி தண்ணீர் கொடுக்கணும் வயி பேராட்டு தண்ணி சரிங்களா அருமையான தண்ணி குடித்தோம் இந்த பசியும் தாகமும் நீங்கின உடனே உனக்கு வந்து தாண்டவமாக ரொம்ப அருமையாக ஆடி பாடி பெருமானி வாழ்க உன் கொற்றம் வாழ்க என்னுடைய அருள் வாழ்க என்னுடைய கருணை வாழ்க இதெல்லாம் சொல்லி பாராட்டி சாப்படியெல்லாம் என்ன தெரியுது என்ன தெரியுது தாங்க முடியாத பசியை வைத்ததும் அவர் தான் இப்ப அந்த பசியை நீக்கினதும் அவர் தான் அதுதான் நமக்கு செய்யற ஆண்டவனும் அருமையாக நம்முடைய மணிவாசக பெருமான் பெருமானி நீ எல்லாம் செய்வாய் வச்சு வாங்குவாய் உனக்கு பேர் என்ன தெரிய போனார் வச்சு வாங்குறவன் அர்த்தம் நின் கோயில் வாயிலில் பிச்சை நாய்க்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாய்க்கினாயி தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோரார் நான் முழுதுமையாவையும் வச்சு வாங்குவாய் இந்த விண் மண் வையகம் எல்லாவற்றையும் ஒரு காலத்தில் வைக்கவும் செய்வே ஒரு காலத்தில் வாங்கவும் செய்வேன் வைக்கவும் உனக்கு தெரியும் வாங்கவும் தெரியும் நீ தான்ப்பா அப்ப வைப்பது என்பது ஒரே உயிர்கள் எல்லாம் அந்த பக்குவம் பெறுவதற்காக வாங்குவது என்பது உயிர்கள் கொஞ்சம் ஓய்வு பெறுவதற்காக வச்சது வச்சபடியே இருக்கட்டும் இருக்கலாம் நமக்கு ஓய்வு இழைப்பு கிடைக்காது எல்லா பிறப்பும் பிறந்து ரொம்ப இழைச்சிட்டேன் அப்படியாரா கண்ணு சரி வா என்று எல்லாம் தன்பால் ஒரு கீழ் மீண்டும் அந்த வினை நீக்கம் இல்லாமல் அடுத்தபடி மீண்டும் வச்சு வா இப்படி வச்சு வாங்குவாய் இதை வாங்கி சேர்க்கலாம் பெருமாணத்தில் ரொம்ப அப்படி அருமையாக வைத்தார் இங்கேன்னு கேட்டால் எல்லோரும் தெரிஞ்சு வரலாறு திணியலகண்டர் ஓடு கொடுத்தார் பெருமானம் கொடுத்தா வாங்கினார் எப்போ அது பத்திரம் ரூபாய் வச்சு வேணார் சரிவு கொண்டு போய் நல்லா அருமையாக கேட்டது போய் எல்லாம் படிச்சு போட்டிட்டு இடுப்பிலையே சாய வச்சுக்கிட்டுது மணி இது போச்சு போய் கொஞ்ச நாள் கழித்து வந்தது எப்போ அந்த ஓடு கொடுத்துட்டு எங்கே போன சாவி மனுஷன் குடிக்கும்போது கூட கையிலயே சாவி வச்சிருந்தா இருந்தாரு ஏன்னா அவ்வளவு பெரிய ஞானி சொன்னாருன்னு போய் திறந்து பார்த்தா காணோடு காண எல்லாரும் பெரிய சிக்கல் இங்கே சாவியா அந்த பீரோ சாவிய நீங்க கொடுத்து எங்களுக்கு மாசம் ஆச்சுங்களே நான் எங்க வாங்குனது ஏன்டா தம்பி நீ இல்ல அடுக்கலப்பா எப்படி போச்சுடா அவரு வந்து கேட்கிறாருப்பா எங்க ஊரு கேட்கிறாரு நீ சொல்லிட்டு வேற கொடுத்தாரு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது இல்ல எங்கடா போச்சு வேணா இல்லம்மா நான் யாரும் எடுக்கல வேற ஒண்ணு இருக்கல வீடும் அப்படி இருக்குது ஆனா கோடு காண எல்லாருக்கும் பெரிய குழம்பு என்ன எப்படி போச்சு போடு பச்சது பூட்டினது சாவியோ வெட்டி இருக்குது கையை விட்டு வேற ஆட்டியும் போகல எப்படி போகும் ரெண்டு காவல்துறை வந்தது அது ஒண்ணு எப்படி போகும் அப்படின்னு ஒண்ணு கைய முடிஞ்சு அல்லவா ஆனா போச்சுன்னு சேர்க்கல அப்படியா அந்த இடத்துக்கு வந்தார் மாண்புமிகு அமைச்சர் அல்லவா அவர் என்ன பாங்க இந்த மாதிரி சுவாமியும் ஓடு கொடுத்தாரு அவர் ரொம்ப பதுவுசா வைக்கணும்னு சொன்னா வச்சேன் ஆனா வந்து இப்போ காணான்னு வந்து கேட்கடா அப்படின்னாரு இவங்க எப்படி போவாங்க இந்த ஆளு சும்மாலாம் ஏமாத்துறாங்க ஐயோ சத்தியமன்ற சுவாமி ஆணை கிடையாது இல்லை அப்படின்னு செய்கலார் பார்த்தா எல்லாரும் குழப்பமா இருந்தாங்க சேக்கலார் தான் தெளிவாக இருந்தார் என்ன சுவாமி நீங்க இந்த மாதிரி ஒன்றும் பதற்றம் இல்லாம இருக்கீங்க என்ன நாங்க எல்லாம் சொல்ல சிரிக்கிறீங்க நீங்க வாங்க எல்லாவற்றையும் வைக்கிறான் ஒரு காலத்தில் வாங்குற இந்த ஓட்டையும் வைக்க காரியம் கூட பின் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் இந்த மோடு மாற்றம் வச்சு வாங்கினேன் இந்த உடம்பையும் வைக்கிற ஒரு காலத்துல வாங்கி விடுற எங்க வீடு புலகெல்லாம் கொடுக்க மணிய மக்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு காலத்துல வாங்கி விடுற அப்படின்னு நினைச்சு விடுற டக்குன்னு நீ தானே வச்சாரு ஆமடாக்குன்னு நான் தான் வச்சேன் நான் தான் வாங்கினேன் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் பஞ்சக பெரும் புலையன் உன் கோயில் வாயிலில் பிச்சை பெரிய அன்பருக்கு உரிய நாய்க்கினாய் செய்துட்டு நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டியப்பா வளர்த்தடா நான் ஊற்றி வளர்த்தேன்னு சொல்லுவான் அது போல நான் ஒரு நச்சு மரமா இருந்தாலும் நீ வளர்த்த வளர்ப்பு குருந்த மரத்திலிருந்து வளர்த்தியே தனியா ஊத்துனே ஞானத்தை அல்லவா ஊற்றி வளர்த்து இவன் விட்டுட்டு போயிட்டேப்பா தாம்பா வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோளார் நானும் அங்க நே உடையநாதனி என்றெல்லாம் பாடுகிறாரே வச்சு வாங்குவான் இறைவனுக்கு பேர் அதனால பசியை வைக்கவும் தெரிந்தது அந்த குண்டோதரணத்துல அதை வாங்கவும் தெரிந்த வச்சு வாங்கினான் என்பதாக நாம் இந்த வரலாற்றை நினைவு கூறுகிறோம் எனவே இப்பொழுது திருமணத்தினுடைய செய்தி முழுமையாக நிறைவு பெறுகிறது இப்பதான் தராதய பிராட்டியார் திருவுவதாரம் தொடங்கி திருமண படலம் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் வையை அழைத்த படலம் இந்த நான்கு இதெல்லாம் சேர்ந்து என்னன்னு கேட்டால் திருமணம் இப்பொழுதுதான் ஆகவே இப்போ ஒரு நம்ம அம்மையப்பராக இருந்த கைலையில் இருந்த அம்மையப்பர் இப்படி சொக்கநாதரும் மீனாட்சி மையமாக இருந்து ரொம்ப அருமையா திருமணம் முடிஞ்சது பட்ஜெட் எல்லாம் போட்டு பார்த்தாங்க என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பத்தி கவலைப்படல இல்ல வைத்து இப்படி இல்லத்தி அரணப்பட்டதையே இல்வாழ்க்கை அதுவும் பெரும்படிப்பதில்ல மாதிரி நல்லா அரணப்பட்டதையே இல்வாழ்க்கை அதை அப்படி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான இல்லறம் போனா ரொம்ப அருமையா பெண்ணினல்லாலும் பெருந்தகை இருந்தது என்பது மாதிரி அந்த பெண்ணினல்லாலும் பெருந்தகை இருந்து கொண்டு அருள் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதோடு வச்சிருக்கிறோம் இதுவரைக்கும் ஆறாதிகாரம் திருக்குறள் ஏழா அதிகாரம் என்ன அது அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஏழா அதிகாரம் என்ன அது அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஏழாம் அதிகாரம் நான் சொல்லலை என்பதாய் சொல்லி இப்படியெல்லாம் நம்முடைய திருவிழா பாணத்தை ஏதுவாக முருகப்பெருமானுடைய திருவடியிலே அதனுடைய குருமூர்த்தியுடைய முன்னிருந்து முன்னிலே இருந்து இவற்றையெல்லாம் சிந்திக்கும்படியான புண்ணியம் கிடைத்தது எனவே நம்முடைய திருவடிகளுக்கும் நம்முடைய அருமைச் செயலவர்கள் பெருமக்கள் வரவேற்புரை நன்றி கூறுகின்ற பெருமக்கள் தாய்மார்கள் எல்லோரும் தன்மை வணங்க